வணக்கம் ஜனவரி 22 இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய பெருங்கடலில் கரையோர நாடுகள் சங்கத்தின் இருபத்தி மூன்றாவது உறுப்பினராக சேர்ந்துள்ள நாடு பிரான்ஸ் இரண்டு அமர்சிங் கல்லூரி ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளது இந்த கல்லூரிக்கு சமீபத்தில் யுனெஸ்கோவின் கீழ் சிறப்பு தகுதி விருது வழங்கப்பட்டுள்ளது மூன்று ஹசோசான் அமைப்பின் நூற்றாண்டிற்கான நிறுவன விருது தொழிலதிபர் ரத்தன் வழங்கப்பட்டுள்ளது இனியன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் அதிக அளவு சிறுத்தைகளை கொண்டுள்ள மாநிலம் எது இரண்டு உலகில் மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதியாளர் யார் மூன்று பதினேழாவது வணிகத்தை எளிதாக்குதல் இந்தியாவின் தரவரிசை என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் இணைந்திரு இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்